அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவ பெருமானின் திருவருளால் செயல் நலத்தின் கீழ் தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் பொருளை ஓரளவு நாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம் மிக உயர்ந்த தலைமை பொறுப்பில் உள்ளவர் தனக்கு துணையாயிருந்து செயல் புரிபவர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களது தகுதியினை ஆராய்ந்து தெளிவாக அறிந்த பின்னரே தேர்வு செய்ய வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் அறிவுறுத்தியிருக்கிறது இந்த அதிகாரத்திலே உள்ள குரட்பாக்களின் சாரத்தை இப்பொழுது பார்ப்போம் முதல் குரட்பா அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தறிந்து தேரப்படும் அறநாட்டம் பொருள் நாட்டம் இன்ப அச்சப்படும் தன்மை எனப்படும் இந்த நான்கின் தன்மையை ஆராய்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டாவது குரட்பா குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு தலைவனுடைய ஆராய்ந்து தேர்ந்து தெளிதல் என்பதானது நற்பண்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவனாய் குற்றங்களிலிருந்து விலகி தான் குற்றம் புரிந்துவிடக்கூடாது என அஞ்சும் இயல்புடைய நாணமுடையவனைத்தான் தலைவன் ஆராய்ந்து தெளிந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் மூன்றாவது குரட்பா அரியகற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு கற்பதற்கு அரிதான நூல்களை கற்று குற்றங்கள் இல்லாதவரிடத்திலும் கூட நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி அவர்களிடத்திலும் அறியாமை இருப்பது அரிதாகும் அவரிடத்திலும் அறியாமை இருக்கக்கூடும் என்பதுதான் கருத்து ஒன்று இரண்டு மூன்று குரட்பாக்கள் வாயிலாக குணங்களையும் குற்றங்களையும் ஆராய்ந்து குணமுடையவரை தேர்ந்தெடுக்கும்படி உணர்த்தப்பட்டது நான்காவது குரட்பா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளர் அறவே கிடைக்க மாட்டார் எனவே குணங்களை ஆராய்ந்து குற்றங்களையும் ஆராய்ந்து அவைகளுள் மிகுதியாக எது இருக்கிறதோ அதனை ஆராய்ந்து மிகுதியானவற்றின் அதிகமாக எது இருக்கிறதோ அதன் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் குணமே உடையவர் அரிதாக இருப்பதால் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இக்குரட்பா வாயிலாக ஐந்தாவது குரட்பா பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் பெருமை தங்கத்தின் மாற்று அறிவதற்கும் அதற்கு மாறான சிறுமையாகிய தங்கத்தின் மாற்று அறிவதற்கும் உரைத்து பார்க்கும் கல்லாக அமைவது அவரவர் செய்யும் செயல்களே ஆகும் இக்குரட்பாவில் குணங்களையும் குற்றங்களையும் ஆராய்ந்து தெளிவதற்கான வழிமுறை அதாவது உபாயம் உபதேசிக்கப்பட்டது ஆறாவது குரட்பா அற்றாரை ஓம்புக மற்றவர் பற்றிலர் நாணார் பழி மக்களிடம் அன்பில்லாதவரை தேர்ந்தெடுக்காமல் இருக்க வேண்டும் அவர் உலகத் தொடர்பு அச்சிருப்பதால் தவறுகளுக்கு அஞ்சமாட்டார் ஏழாவது குரட்பா காதன்மை கந்தா அறிவறியார் தேர்தல் பேதைமை எல்லாம் தரும் அறிய வேண்டியவற்றை அறியாதவரை அன்பின் காரணத்தால் தேர்ந்தெடுப்பதால் தலைவனுக்கு அறியாமையின் விளைவாகிய துன்பமெல்லாம் வந்து சேரும் எட்டாவது குரட்பா தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் தன்னுடன் தொடர்பற்றவனை ஆராயாமல் தேர்ந்தெடுத்தால் தலைமை பரம்பரைக்கே தீராத நீக்குவதற்கு கடினமான துன்பத்தை கொடுக்கும் ஒன்பதாவது குரட்பா தேரர்க்க யாரையும் தேராது தேர்ந்தவின் தேருக தேரும் பொருள் எவரையும் ஆராயாமல் தேர்ந்தெடுக்க கூடாது தேர்ந்தெடுத்த பின் அவரவர்க்குத் தகுந்த செயல்களை ஐயப்படாமல் வழங்க வேண்டும் பத்தாவது குரட்பா தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராய் இடும்பை தரும் ஆராயாமல் தேர்ந்தெடுப்பதும் தேர்ந்தெடுத்த பிறகு ஐயப்படுவதும் அதிகமான துன்பத்தை கொடுக்கும் ஆறாவது குரட்பா முதல் பத்தாவது குரட்பா வரை உள்ள குரட்பாக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாதவர் யார் என்பதும் அவரை தேர்ந்தெடுத்தால் வரும் குறைபாடும் தகுந்தவரை தேர்ந்தெடுப்பதற்குரிய வரைமுறைகளையும் நமக்கு உணர்த்தி அருளியிருக்கின்றன இவ் அதிகாரத்தில் நாம் பார்த்தவை அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் என்னும் நான்கு வகையாலும் அரசன் ஒருவனை தெளிவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் குடிப்பிறப்பும் குற்றமின்மையும் தவறான செயலை புரிவதற்கு அஞ்சுகின்ற தன்மையும் நாணமும் உடையவனையே அரசன் தெளிவாக ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து மூன்று குற்றம் சிறிதும் இல்லாதவர் இங்கு ஒருவரும் இல்லை ஆதலால் குற்றம் குறைந்து குணம் அதிகமாக இருப்பவரையே தேர்ந்தெடுத்து வேண்டும் நான்கு மனிதர்களுடைய பெருமை சிறுமைகளை அறிவதற்கு அவர்களுடைய செயல்களே நல்ல கருவிகளாகும் சுற்றமற்றவரை துணையாக நாம் சூழ்ந்து கொள்ளக்கூடாது அதாவது தேர்ந்தெடுக்கக்கூடாது உறவுகளெல்லாம் இல்லாத ஆளை வேலைக்கு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் ஆறு தொழில் அறியாதவரை துணை கொள்ளக்கூடாது எந்த செயலை நாம் நினைக்கிறோமோ அந்த செயலை செய்யறதுக்கு முடியாத ஆளை அந்த செயலை செய்யும்படி நாம் தேர்ந்தெடுத்து செயல்படுத்த முயற்சிக்கக்கூடாது ஏழாவது குரட்பா ஆராயாமல் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அதனால் தீராத துன்பம் உண்டாகும் எட்டு தேர்ந்து தெளியாமல் எவரையும் சேர்த்து கொள்ளக்கூடாது ஒன்பதாவது குறைட்பா ஆராய்ச்சி பண்ணாமல் ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடாது ஆனால் தேர்ந்தெடுத்த பிறகு சந்தேகப்படக்கூடாது பத்தாவது குரட்பா ஆராய்ச்சி பண்ணாமல் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் ஆராய்ச்சி பண்ணிய பிறகு சந்தேகப்பட்டால் மிகவும் துன்பம் ஏற்படும் அதுவே பத்தாவது குரட்பாவின் கருத்து அதிகாரமானது நிறைவு பெறுகிறது உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற